அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி சந்திரபாகா நதியில் நீராடச் சென்ற பெரியவர் வருகைக்காக காத்திருந்த சிறுவன் ஆச்சரியம் ஆவல் உணர் போன்ற உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு அவர் திரும்பி வராதது கண்டு மனம் சூர்ந்து போனான் மறுநாள் அதிகாலையில் நதிக்கரை ஓரம் அவரை எங்கும் தேடியும் அகப்படாதது கண்டு செய்வதறியாது திகைத்து நின்றான் நடந்த இந்த நிகழ்ச்சி ஆண்டவன் திருவிளையாடன் என நினைத்தான் ஆச்சாரியன் அனுகிரகம் பெறும் ஆர்வம் மேரிட்டு அந்தனர் குறிப்பிட்ட குருநாதன் யாராக இருக்கும் என விசாரித்தான் அந்த சமயம் பண்டரிபுரத்தில் உத்ராம் நாய சங்கர மடமான ஜோதிர்மட்ட பீட்டாதிபதி விஜயம் செய்து முகாமிட்டிருப்பதாக அறிந்த சுப்பிரமணியனின் மனம் பூரிப்படைந்தது ஸ்ரீ பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவரிய ஸ்ரீமத் சங்கர பகவத் அவர்களின் சர்வஜ பீடமாகிய ஜோதிர் மட்டாதிபதியும் ஸ்ரீநகரை தலைநகராக கொண்ட காஷ்மீர் தேசவாசியும் அந்த தேச மன்னரால் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளின் திருவருளால் ஆக்கர்ஷிக்கப்பட்டு அவரது ஞான ஒளியால் ஈர்க்கப்பட்டு பரவசமடைந்து அவரது முகாமிற்கு ஓடி சென்றான் அந்த சிவபாலன் அவரை அணுகி ஆச்சாரியனின் பாதார விந்தங்களின் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் கைகூப்பி தொழுது பக்தியால் உணர்ச்சி வசப்பட்டு மனம் உருகி செய்வதறியாது கண்களில் நீர் தாரை தாரியாக வடிய குரு பாத கமலங்களின் அழகை பருகி கொண்டேன் நின்றான் அந்த தினம் ஒரு சுபதினம் பிற்காலத்தில் குரு பக்தி மிகுந்த சுவாமிகள் தமது பக்தர்களிடம் உணர்ச்சி பெருக்குடன் பேசும் சமயம் இவ்வாறு குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் உலகமானது நதி அதில் துன்பம் துக்கம் துயரம் நிறைந்த வெள்ளம் பெருகி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சுவாமியை அது கல் முள் இவைகளின் மேல் ஏற்றாமல் இரத்தனமயமான குன்றின் மேல் கரையேற்றியது உடல் உயிர் உலகம் ஐம்பொறி உணர்வு அடங்கும் முன் ஆட்கொண்டது சுவாமியை சிவரத்னமயமான குன்றின் மேலே சேர்த்தது காஷ்மீர் சர்வஜ பீடாதிபதி சிவரத்னகிரி அங்கே மரத்தடியில் இருந்தார் குருவின் கண் ஒளி தானாக சுவாமியை மின்சாரம் போல் இழுத்தது சுவாமி குருவிற்காகவும் குரு சிஷியனாகவும் காத்திருந்து காத்திருந்தது கூட்டி வைத்தது உடனே சரணாகதி உணர்ச்சி வசப்பட்டு இத்துடன் நிறுத்தினார்கள் சுவாமியின் உண்மையான அதி தீவிரமான குரு தேஜஸ் பிரபஞ்ச விரக்தி அன்பு ஆர்வம் இவைகளை கண்டு மகிழ்ந்த ஆச்சாரிய சுவாமிகள் தம் குளிர்ந்த திருவருள் பார்வையால் சிறுவனை கடாட்சித்தார் குழந்தாய் நீ யார் யாது வேண்டு இவ்விடம் வந்தாய் உன் கருத்து என்ன என பேரன்புடன் விசாரித்தார் சுப்பிரமணியன் தன்னை உதறி தள்ளாது குருநாதரின் திருவடி பணி செய்யும் தொண்டனாக மனம் இறங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தித்தான் சிஷ்யனது பக்தி விசேஷம் அடக்கம் ஆர்வம் நோக்கம் அறிந்து வியந்து மகிழ்ச்சி அடைந்த குரு மகராஜ் குழந்தாய் உன்னை ஆட்கொண்டோம் பரமானந்தம் அடைவாய் பிறவி பெருங்கடல் கடந்தாய் என்று அவனை ஆசீர்வதித்து அன்று முதல் தமக்கு சிஸ்ரூஷை செய்யுமாறு கட்டளை விட்டார் சுப்பிரமணியன் குருநாதரின் மடத்தில் அந்தேவாசியாய் அதாவது குருகுலத்தில் வாசம் செய்யும் வித்யார்த்தியாக ஆகிவிட்டான் குரு மகாராஜ் சுப்பிரமணியனுக்கு பிரஜான பிரம்மச்சாரி என்று நாமகரணம் செய்து சாஸ்திரங்களை அபியசிக்க செய்தார்கள் குருவே சிஷ்யனை வலியை தேடி வந்து அரவணைத்தது விசேஷம் பிரஜியான பிரம்மச்சாரி என்று பெயரிடப்பட்ட சுப்பிரமணியன் பல ஆண்டுகள் குருவிடம் தங்கி அவரின் நிழல் போல தொடர்ந்து அவருக்கு எல்லா கைங்கரங்களையும் செய்து பிரஸ்தான திரயம் எனப்படும் உபநிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இவற்றை கற்றுத் தேர்ந்தார் சிஷ்யர்களில் சிறந்தவனாக திகழ்ந்தான் பிரஜான பிரம்மச்சாரி குருநாதர்க்கு சேவை செய்து கொண்டு அந்த மடத்தின் ஆது குருவான ஸ்ரீ தோட்டக்காச்சாரியால் தம் குருவாகிய ஆதி சங்கர் பகவத் பாதரிடம் எங்கனும் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றாரோ அவ்வாறே ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகளின் பரிபூர்ணமான கருணைக்கு பாத்திரமானார் சிரவண மனநங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார் மகா யோகியான சத்குருநாதரிடம் அஷ்டாங்க யோகத்திலும் பயிற்சி பெற்றார் அந்தமுகமாகி தியானசீலராய் ஆத்மானுசந்தானம் செய்து கொண்டு தம்மை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் தகையடையார் திருக்கூட்டம் சார்ந்து வெம்மையலாம் தவிர்ந்து மனங்குளிர கேள்வி விருந்து அறிந்து மெய்யேறுவாம் வீட்டில் என்றும் செம்மையெல்லாம் தரும உனை தர்ம உண அணை மேற்கொண்டு செறி இரவு பகல் என்றும் தெரியாத வண்ணம் இம்மையிலே எம்மையினும் காணாத இந்த நிலை இனிதே என்ற ஆனந்த நிலை அடைந்த அடைந்திருந்தார் குரு மகாராஜ் அவர்களின் சமாதி காரம் நெருங்கிவிட்டதாக அறிந்ததும் சிஷியர்கள் கலக்கமுற்று வருந்தினார்கள் தத்தம் பிரார்த்தனைகளை விண்ணப்பித்தார்கள் நமது சுவாமிகளும் தங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன் அடியே எனக்கு அருள் புரிவேர் என்று மனம் கசிந்து பிரார்த்தித்தார் குருவும் அவரை தேற்றினார்கள் சில நாட்களில் குரு மனம் கசிந்து கிருப்பை கூர்ந்து அவருக்கு சந்யாச தீட்சை அளிப்பதற்காக வேத விதிப்படி சிகா யக்ஞோபவீதம் மந்திரம் மூலம் அந்தர்கத்தம் செய்து கஷ் காஷாய துண்டு தானம் அளித்து மகா வாக்கிய உபதேசம் தந்து ஞானானந்தகிரி என்ற தீட்சா நாமத்தையும் அளித்து அனுகிரகித்தார்கள் இதன் பின் சிவரத்னகிரி சுவாமிகள் அவரது எண்பத்தி ஒன்றாம் வயதில் சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம் பௌர்ணமி திதி கூடிய சுபதினத்தில் தமது உடல் என்னும் உபாதி நீக்கி அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற விதேக முக்தி பதமாகிய ஒப்பற்ற சித் சொரூப்ப வெளியில் கலந்தார்கள் அப்போது நமது சுவாமிகளுக்கு வயது முப்பத்தி ஒன்பது அம்மையப்பனாயும் ஆச்சாரிய மூர்த்தியாயும் தமது மேன்மைக்கு காரணக்கத்தாகவும் இருந்து தன்னை காத்து வந்த குருநாதன் பிரிவுக்கு வெகுவாக மனம் வருந்திய நமது சுவாமிகள் அவருடைய பூத உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை வேத விதிப்படியும் குருகுல முறைப்படியும் செய்து முடித்தார்கள் தம் குருவின் ஆக்னியப்படி சுவாமிகள் சில காலம் அந்த பீடத்தில் இருந்தார் அங்கு பீடாதி பத்தியாக வைதீக லௌகீக காரியங்களில் மனம் செல்லவில்லை தொடர்ந்து அந்த பீடத்தில் இருக்க விருப்பமின்றி சுவாமிகள் தனது ஸ்தானத்தில் ஆனந்தகிரி என்பவரை அமர்த்தினார் அதன்பின் இமாச்சலத்துக்கு சென்று விட்டார்கள் தவத்திலும் யோகத்திலும் இயற்கையாகவே மிகுந்த ஆர்வமுள்ள சுவாமிகளை காந்தம் ஊசியை இழுப்பது போல் இமயமலையின் பனி குகைகள் கவர்ந்து இழுத்தன நமது சுவாமிகள் பலகாலம் பத்ரியிலும் அதற்கு மைல் தூரத்தில் பனி குகைகளிலும் கடும் தவம் ஏற்றினார் நமது குருநாதருடன் நெருங்கி பழகிய பக்தர்களில் சிலர் சுவாமி இமாச்சலத்தில் பனியோடு பனியாய் உறைந்து கிடந்த நாட்களும் உண்டு என்று அவர் தாம் தவம் புரிந்ததை எப்போதாலும் நினைவு பத்ரி கேதார் போன்ற இடங்களில் ஆறு மாத காலம் வரை பனி பெய்து கட்டிடங்கள் மரங்கள் அனைத்தையும் மூடிவிடும் ஆகவே அங்குள்ள மக்கள் பனிக்காலம் ஆரம்பிக்கும்போது கீழ் பிரதேசத்துக்கு வந்து அங்கு தங்குவார்கள் கடும் புரியும் தவ அப்போதும் அந்த குகைகளே தங்கியிருப்பார்கள் அவர்களே பிரம்மாசி அதாவது பாரஹம் பாரஹமாசி அதாவது பன்னிரண்டு மாதங்களும் அங்கேயே வசிப்பவர் என்று சொல்வார்கள் நமது சுவாமிகளும் அத்தகிய பாரத் மாசியாக இருந்து தவம் புரிந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சி நாளை நாம் காண்போம்